முப்பது அப்துல்லி ஒரு பின்பு அவரவர் செயல்களின் மறுமையில் எழுப்பப்படுவார்கள் என்று நபி அலி வல்ல கூறினார்கள் பூஜ்ஜியம் எட்டு முஸ்லிம் இரண்டு எட்டு ஏழு எட்டு